அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவற்றில் மிக மேலானது என்ற திருக்களிமாவாகும் அவற்றில் மிக தாழ்வானது பாதையில் உள்ள அதாவது கல்முள் கண்ணாடிகள் போன்ற இடையூறு தரக்கூடியதை அகற்றுவதாகும் வெட்கம் என்பது இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று நபிசல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்பது முஸ்லிம் மூன்று ஐந்து